வணக்கம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் போதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்லைப்பள்ளி வலசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்திய கூட்டாட்சி முறை சமச்சீரற்ற கூட்டாட்சி முறை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் பிரிவின் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் ஜப்பான் நாட்டின் நவோபி ஓசாகா மூன்று சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ராஜ்யசபா உறுப்பினர் வைலட் ஆல்வா இனி இன்றைய பதறிவு கனவினா ஒன்று கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் எது இரண்டு நீராவி என்றினை கண்டுபிடித்தவர் யார் மூன்று தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார் இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்